நற்றினை வழும்விதை வழங்கிருச்சியிலிருந்து எங்களுக்கு வழிடுங்கள் எங்களழவிடுங்கள் சுத்தை வாசிக்க விடுங்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க விடுங்கள் புத்தகம் மட்டுமே வாழ்க்கை இல்லை மதிப்பெண் மட்டுமே மகிழ்ச்சி இல்லை எங்களுக்கு பிடித்தது எதுவென்று இனிமேலாவது தெரிந்து கொள்ளுங்கள் உங்களது கனவை எல்லாம் எங்களுக்குள் திரிக்காதீர்கள் எங்களுடைய வாழ்வை எல்லாம் நீங்களே வாழாதீர்கள் சிறு பிள்ளையில் நீங்கள் செய்த குறும்புகளை மறக்காதீர்கள் பெற்றோர்கள் என்ற போர்வையிலே குற்ற விசாரணை நடத்தாதீர்கள் நவம்பர் பதினான்கு மட்டும் குழந்தைகளை கொண்டாடாதீர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உச்சி முகந்து பாராட்டுங்கள் புத்தக மூட்டை தூக்கி தூக்கி முது எலும்பு கூணிப்போச்சு வீட்டு பாடம் எழுதி எழுதி விரலெல்லாம் வீங்கி போச்சு பள்ளிக்கூட அறைகள் எல்லாம் சிறைச்சாலை ஆகி போச்சு படிக்கிறத நினைச்சாலே பாதிமூச்சு நின்று போச்சு சந்தோஷமாய் பள்ளி செல்ல வழி ஏதும் கிடையாதா ஆர்வத்தோடு படிப்பதற்கு வாய்ப்பேதும் வாராதா மேய்ப்பராக பிரம்பெடுத்து தொய்த்தெடுக்கும் பழக்கம் விடுத்து வழிநடத்தும் ஆசிரியர்களே எங்களுக்கு வழிகாட்டியாய் நீங்கள் இருங்களேன் ஆம் மேய்ப்பராக பிரம்பெடுத்து தொய்த்தெடுக்கும் பழக்கம் விடுத்து வழிநடத்தும் ஆசிரியர்களே எங்களுக்கு வழிகாட்டியாய் நீங்கள் இருங்களேன் எங்களுக்கு வழிவிடுங்கள் எங்களையும் வாழ விடுங்கள் சுற்றுப்புறத்தை வாசிக்க விடுங்கள் சுதந்திரத்தாட்டை சுவாசிக்க விடுங்கள் நன்றி